ஹதீஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது செய்யும் எந்த நிலரமும் செய்யும் எந்த நிலரத்தையும் என்று அவர்கள் கூறினார்கள் ஜிஹாதை விடவுமா என்று நபி தோழர்கள் கேட்டனர் தன் உயிரையும் பொருளையும் பணையும் வைத்து புறப்பட்டு இரண்டையும் அல்லாஹுவின் பாதையில் இழந்து விட்டவனு செய்த ஜிஹாதை தவிர என்று நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்